வணக்கம் ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேயின் நான்கள் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் பத்தாம் வகுப்பு செல்லவிருக்கிறேன் நேற்றைய பொதரவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று இந்தியாவின் முதல் முறையாக பொதுநல வழக்குகளுக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் நீதிபதி பி என் பகவதி மற்றும் நீதிபதி வி ஆர் கிருஷ்ணா அய்யர் 2. ிய அரசால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. 3. இருபதாம் ஆண்டின் நிறுவனங்களுக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது பெற்ற அரசு சாரா அமைப்பு ஹெல்ப் ஏஜ் இந்தியா இனி இன்றைய பொது கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற உலக பில்லியர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார் இரண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எத்தனை மூன்று பிரம்மபுத்திரானதை தீபத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நன்றி